அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு ஒப்புரவு அறிதல் அதிகாரத்தை நாம நிறைவு செய்து விட்டோம் அதனுடைய சுருக்கத்தை சாரத்தை நாம பார்ப்போம் அஞ்சு குரலுடைய சாரத்தை நேற்றுக்கு சொன்னேன் அடுத்தது ஆறாவது குரலில் பயன் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண் நல்ல ஒப்புற வருகின்றவன் அறிவுபூர்வமாக சமூகத்துக்கு நன்மை செய்கின்றவன் அவனுடைய செல்வம் பயன் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண் நயனுடையான் கண் செல்வம் படுமானால் அது ஊருக்குள்ள இருக்கக்கூடிய பயனுள்ள மரம் பழுப்பதற்கு சமானம்னு சொன்னார் இன்பத்தை கொடுக்கக்கூடிய பழங்களாக இருப்பார் உயிரை காக்கக்கூடிய நீர் இன்பம் தரக்கூடிய பழங்களாக ஒப்புரவருகின்றவன் சமூகத்துக்கு அமைகிறான் அடுத்தது ஏழாவது குரலை சொன்னார் மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண் படின் பெருந்தகையான் கண் செல்வம் படுமானால் கிடைக்குமானால் அது ஒரு தப்பாத மருந்து மரத்துக்கு சமானம் நமக்கு பயனுள்ள மருந்து மரம் அப்படின்னு அர்த்தம் நோயை நீக்கக்கூடிய சக்தி உடையது ஆகவே உயிரை காக்கின்ற நீர் இன்பம் தருகின்ற பழம் நோயை நீக்குகின்ற மருந்து மரம் இவைகளெல்லாம் ஒப்புரவு அறிகின்றவனுடைய சிறப்பை அற்புதமாக சொல்லி இருக்கிறது எட்டு ஒன்பது பத்து மூன்று குரலும் கஷ்டம் வந்தாலும் பரோபகாரம் பிறருக்கு நன்மை செய்வதை விட்டுவிடக்கூடாது என்பதை உணர்த்தியது அவர்கள் அப்படி இருப்பார்கள்னு சொன்னார் எட்டாவது குரலை சொன்னார் இடனில் பருவத்தும் ஒப்புறவிற்கு ஒல்கார் காட்சியவர் எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் தங்களுடைய கடமைகளை நன்றாக உணர்கின்றவர்கள் பிறருக்கு நன்மை செய்வது விட்டு ஒருபொழுதும் விலகமாட்டார்கள் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நயனுடையான் நல்கூர்ந்தானாதல் செய்யும் நீர செய்யாது அமைகளாவாறு ஒன்பதாவது குரல் இது ஒப்புரவு அறிந்து செயல் புரிபவனுக்கு என்பது அவன் கருதுவது எதையென்றால் பிறருக்கு நன்மை செய்ய முடியாத தன்மையைத்தான் அவன் வறுமை என்று கருதுவான் தனக்கு வருமை வந்தா அனுபவிக்க முடியலேன்னா நினைக்க மாட்டான் செல்வத்தை நமக்கு செல்வம் இல்லையே செல்வத்தை நம்ம அனுபவிக்க முடியலையுன்னு நினைக்க மாட்டான் செல்வம் இல்லையே செல்வம் இருந்தால் நல்ல காரியம் நிறைய செய்யலாமே அப்படின்னு நினைப்பான் அந்த அர்த்தத்தில் சொன்னார் கடைசியாக ரொம்ப ஆழமா மனசுல பதிய வச்சார் ஒப்புரவினால் வரும் கேடு எனின் அகுதொருவன் வெற்றுக்கோள் தக்கது உடைத்து ஒன்பதாவது குரல் நயனுடையான் நல்கூர்ந்தான் ஆதல் செய்யும் நீரை செய்யாது அமைகளாவாறு அதுக்கு அர்த்தம் பார்த்துட்டோம் அவன் வந்து ஒப்புரவு அறிந்து செயல்பட முடியவில்லைங்கிறத தான் வறுமைன்னு நினைப்பான்னு பார்த்தோம் இங்க இந்த பத்தாவது குரல்ல உனக்கு நல்ல காரியம் செய்யறதுனால கெடுதல் வருமானால் உன்னை வித்தாவது அந்த நல்ல காரியத்தை செய்யறதுக்கு ஆசைப்படு அப்படின்னர் அந்த கஷ்டத்தை ஏற்றுக்கொண்டாவது நல்ல காரியத்தை செய்யின்னு சொன்னார் ரொம்ப அழுத்தமாக இதனுடைய சிறப்பை நன்றாக உணர்த்தி இருக்கிறார் ஆகவே முதல் மூன்று குரலிலே ஒப்புற வரிதலை உடன்பாட்டு முறையிலே சொன்னார் நேர் முறையிலே சொன்னார் பிறகு அப்படி பண்ணலன்னா அவன் செத்தவனுக்கு சமானம்னர் அப்புறம் மூன்று குரலில் நீர் பழமரம் மருந்து மரத்தோடு ஒப்பிட்டார் கஷ்டம் வந்தாலும் நல்ல காரியம் பண்ணுறத நிறுத்த மாட்டார்கள் அப்படின்னார் எட்டாவது குரலில் நல்ல காரியம் பண்ணாமல் இருக்கிறது தான் வருமேன்னு சொன்னார் ஒன்பதாவது குரலில் கெடுதல் வந்தாலும் பரவாயில்லை நல்ல காரியத்தை விட்டுவிடாதே பிறருக்கு நன்மை செய்வதை நிறுத்திவிடாதே என்று அழுத்தம் திருத்தமாக பத்தாவது குரலிலே சொன்னார் இந்த அளவிலே ஒப்புரவு அதிகாரத்தை நிறைவு செய்கிறோம் இதனை நன்றாக நாம் மனப்பாடம் செய்து இந்த குரலுடைய கருத்துக்களை ஆழமாக சிந்தனை செய்து இறைவனிடம் நாம் ஒப்புரவு அறிவதை நன்றாக கடைபிடிக்க வேண்டும் அதற்கேற்ற வண்ணம் நாம் நன்றாக செயல் புரிந்து இந்த பிறவியை பயனுள்ளதாக்க வேண்டும் என்று திருவள்ளுவருடைய திருவடிகளை நன்றாக பற்றி பிரார்த்தனை செய்வோமாக நாம் எல்லோரும் பரோபகாரத்திலே சிறந்து விளங்குவதற்கு இறைவன் திருவருள் புரியட்டும் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்